வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளவு நல்ல விஷயம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த நல்ல விஷயத்த எல்லாரும் கடைபிடிக்கிறோமா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இல்லையா ஆனா அந்த இல்லற வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்துல கூட சேர்த்து இருப்பது அறம் அப்படிங்கிறது தான் இல்லற வாழ்வோடு சேர்த்து அறத்தையும் பின்பற்ற வேண்டும் எப்படின்னா இப்ப வெளிநாடுகள்ல எல்லாம் அவரவருடைய வாழ்வை அவரவர் பார்த்துட்டு போயிடுவாங்க நிச்சயமாக அடுத்தவருடைய வாழ்க்கையில தலையிடவே மாட்டாங்க அதே போலதான் வெளிநாடுகள்ல ஒரு நல்ல பழக்கம் மற்றவருடைய காலத்தை மற்றவருடைய பொறுப்பை மதிப்பது ஒருத்தரை வந்து அஞ்சு மணிக்கு சந்திக்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஐந்து மணிக்கெல்லாம் அந்த சந்திப்பு நடந்துடும் காலதாமதம் அப்படிங்கிற விஷயமே நடக்காது அதுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு இருக்கிற அதே சுதந்திரம் அவர்களுக்கும் இருக்கு அப்ப அந்த அஞ்சு மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வேற பொறுப்பு இருக்கலாம் அதனால நேரத்தை வீணடிக்க கூடாது அப்படிமாங்க அங்கே நேரத்தை மட்டும் வீணடிப்பதல்ல எல்லா விஷயங்கள்லையுமே இப்போ சாலை விதிகளை பின்பற்றுவதிலிருந்து ஒரு வேக கட்டுப்பாட்டை பின்பற்றுவதிலிருந்து எல்லா விஷயத்திலையுமே வெளிநாடுல நம்மை கொஞ்சம் மேன்மைப்பட்டு தான் இருக்கிறாங்களோ அப்படின்னு தான் தோணும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மற்றவர்கள் மீதான அந்த உரிமையை மதிப்பது நமக்கு என்னவெல்லாம் இருக்கிறதோ நமக்கு என்னவெல்லாம் சுதந்திரம் இருக்கிறதோ அதே சுதந்திரம் மற்றவர்களுக்கும் இருக்கிறது ஆக நாம அரணோடு வாழ எப்படி விரும்புகிறோமோ அதே மாதிரிதான் மற்றவர்களும் விரும்புவாங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற உண்மை நம்ம நாட்டில் அதே போல மற்ற குடும்ப வாழ்க்கை மதிப்போம் அது உண்மைதான் ஆனா மற்றவர்களுடைய சுதந்திரத்திலேயோ மற்றவர்களுடைய வாழ்க்கை நடவடிக்கையிலையோ நம்மளுடைய தலையீடு இருப்பதை காண முடியும் ஆனால் வல்லுவர் சொல்லும் பொழுது அவ்வாறு கூறவில்லை நிச்சயமாக இல்வாழ்க்கையை மேற்கொள்பவன் அறத்தோடு வாழ வேண்டும் அதே போல பிறரையும் அறத்தோடு வாழ அனுமதிக்க வேண்டும் அல்லது பிறர் வாழ்வதை அங்கீகரிக்க வேண்டும் பிறரையும் அறனோடு வாழவிட்டு நாமும் இல்ல வாழ்க்கையில் அறத்தோடு வாழ்பவர்கள் துறவியர் மேற்கொள்ளக்கூடிய வாழ்க்கையை விட மிகச்சிறந்த வாழ்க்கையை மேற்கொள்வார்கள் அப்படிங்கிறதுதான் உண்மை துறவியர் எப்படி சிறந்த வாழ்க்கை அப்படின்னா அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை அந்த துறவியருக்கு இருக்கும் அதே போலான வாழ்க்கை நமக்கும் அமையும் ஆகையினால் இல்லற வாழ்வை அறத்தோடு மேற்கொள்வோம் பிறர் அறத்தோடு வாழ்வதை அங்கீகரிப்போம் அல்லது ஏற்றுக்கொள்வோம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இல்வாழ்க்கை குரல் எண் நாப்பத்தி ஆற்றின் ஒழுக்கி அறநிலா இல்வாழ்க்கை நூற்பாறின் நோன்மை உடைத்து மீண்டும் குரல் ஆற்றின் ஒழுக்கி அரணிலா இல்வாழ்க்கை நூற்பாறின் நோன்மை உடைத்து இந்த நாள் இனிய நாளாக அமையற்றும் மீண்டும் சந்திப்போம் நன்றி